பாவத்திவது நிலை வருல் தான் வெறுவழ்த்தனில்லாம் என்ன என்று நினைக்கிறான் தோறால் பாட்டில் நிரும்பி கொண்டார் இப்படிப்பட்டவர்கள் உங்களை நான் ரொம்ப பெரிய படுகிறான்னு அவங்களேன்னு சொல்லுவோம் நீங்கள் யோக வெளியேற்றலான் ஆரம்பித்த அந்த யோக மார்க்கத்தில் நீக்கம் தான் தொலை செய்வான்னு அர்த்தம் அப்படி செஞ்சால் எனக்கு ரொம்ப பிரியம்தான் பட்டுவான் உழைப்பு பட்டு இல்லை எல்லா உலக பொருள்கள்லையும் மண் மூணில் அடக்கிறாங்க பெண்ணு பொண்ணு இதுதான் இந்த மூண்டில் எந்த அளவுக்கு ஆசை குறையுதோ அந்த அளவுக்கு நான் பிரியப்படுகிறான்னு அர்த்தம் ஏஸ்வரவன் காரியாவதி நாலு நிலைகள் நாலு நிலைகளில் அவதி பெரிய வந்தவன் எனக்கு இனியான் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் அவனுக்கு மேலே பிரியம் உண்டு ஆனாலும் இவன் ரொம்ப பிரியம் பண்ணார் பகவான் டிதியில் ஞானிகள் மேலே ரொம்ப பிரியம் மற்ற நாலு வயது பக்தர்கள் ஞானி ஒருவன் தான் எனக்கு ரொம்ப பிரியான் காரணம் என்ன எதுவும் கேட்க மாட்டானா அதனால பிரியம் செல்லமடைந்தோர் செல்லல் அடைந்தோர் அல்லல்களுக்கவை அன்பு செய்வோர்கள் நல்லது அறிந்த நி ஞானி இன்னால்வர் வல்லதில் என்னை வணங்குதவத்தோர் நாளைய படித்த ஞானிதான் உயர்ந்த ஏனாலே இன்னவர் தங்களில் என்னடும் வேறாய் உன்னலாமையும் ஞானி உயர்ந்தோன் அன்னவனாவன் என கவனுக்கே நம்மளாவோ நான் மலத்தோய் அப்படினார் அர்ஜுனா நாலே பக்தியில இன்னவர் தங்கள் என்னோட வேறாய் உணவு இல்லாம் இப்படி நாலு அவர்களே ஞானியானவன் எனக்கு கண்ணிவான் நினைக்கிறேன் நானாவன் நினைக்கிறான் அன்னன்ய பக்தி அதனால் ரொம்ப புரியும் அவன் கட்டதான் என்ன ஓடுவானு அப்படிங்கிறார் ஏன் காரணம் என்னை பூரா நம்பறான் அதான் காரணம் ஏன் ஞானமடைந்த பிறகு அழன் புரமாஸ்மி நான் பரமசுவரமாக இருக்க என்கிற பாவனை வரும்போது சைரியத்தில் பிரார்த்தத்துக்கு அனுசாரமாக இவன் அழுகிட்டு அப்போ சரி பிராரத்தை நடத்துறது யார் ஈஸ்வரன் தானே அவர் பொறுப்பேற்றுக்கிறார் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரியவங்கிறார் அதே போல தான் இங்கேயும் பொன்னியாயே வெளியில்லாம் பற்றிலான் பாகவதோர் பாவன்னா அந்த காரணத்தில் இன்னொரு தான் துக்கம் இந்த மாதிரி இருந்தால் அவன் வருமா எத்தனை குடும்பங்கள் எத்தனை துக்கம் வர்றாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க அப்புறம் பன்னெண்டாவது படிச்சுட்டாங்க டாக்டர் இடை கடைகளையே அப்புறம் இன்ஜினியர் இடைங்களே துக்கப்படுறாங்க சரி படித்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கடைகளே பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் பெண்களும் துக்கம் அப்புறம் தொழில்ல தொழில் கடைகளும் துக்கம் அப்புறம் உத்தியோகம் கடைகளும் துக்கம் படிச்சுட்டாங்க எத்தனை துக்கம் குடும்பங்களில் நோய்கள் நோய்த்தீர்னு துக்கம் நான் சாமிக்கு என்னமோ சொன்னே ஆரம்பித்திடுவதும் ஒளிவதுங்களாம் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பாங்க விளைவிட்டு அப்படி ஆரம்பிச்சா நடத்தமா இருக்கணும் ஆரம்பிக்காம இருக்கணும் அந்த ரெண்டுமே கிடையாது தன்னை வெறுதல் ஒன்றால் அதாவது தான் வெறுதல் தான் எல்லாம் ஒரு பொருள் ஒரு வசு அல்லது ஒரு ஜீவன் அதனை பயப்படுத்துறதும் இல்லை அம்பு பயப்படுத்துவதை நான் பயப்படுவதும் இல்லை இதுதான் ஒருத்தரை இல்லை ஒருத்தரால் நான் பயப்படுவதும் இந்த ஒரு பாவனையும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சாதாரணம் உண்டாகும் ஆகவே தன்னை வெறுகுதல் என்றால் எதனாலையும் ல்லை தான் வெறுவல் தான் இல்லான் அந்நியை பயப்படுத்துவதில்லை இந்த ஒரு பானம் உண்டு என்னது யான் எனலான் இது எனது இது யான் நான் எனதுங்கிற இல்லை அப்படி இருக்கிறோம் என தினி யான் அவன் எப்போதும் நான் என்னுடைய சிறந்த பக்தர்களை சேர்த்துக்கொண்டு நான் யோகக்கியமான நானே வைக்கிறேன் என்று சொல்கிறார் ஆகவே இதெல்லாம் என்ன நோக்கம் தேகாஜ பிரபஞ்சத்தில் சத்தியபூ சதை பற்றி அர்த்தம் அது எந்த ரூபத்திலையும் விட்டாலும் சரி நான் பிரியப்படுறேன் இப்படிலாம் விட்டாலும் எப்படியா பழக்கிறதுனா எதுக்காக பழகிறது இல்லைன்னு பார்ப்போம் சுகத்துக்கு தானே பழிக்கணும் விட்டான சுகம் இருக்கு பே பிரம் இருக்கு இது சிட்டி இன்பம் தானே பிடிச்சிக்கிட்டா சிட்டி நின்பம் விட்டால் பேரம் பிள்ளை உள்ள பிரமானந்தம் கிடைக்குது இது என்ன பொய்யா சுழித்தி அவசியம் விட்டப்பட விட்டுபுறதால சுகம் கிடைக்குது எல்லா விட்டுப்போனாலும் சுழித்து கிடைக்குது அப்போ சுகம் இருக்குதுல்ல இப்போ இங்கே யாருக்கு வந்தபோது எல்லாருமே பிடிச்சிக்கிறோமே சுகமே இருக்கு இதுக்கமும் கடன் தானே இருக்கு அந்த சுகமும் ஆத்ம சுகம் தான் வெளிவருது யாராலும் கிடையாது அஞ்ஞானத்தினாலும் இங்கே இருக்கிறது என் பாவனையாக வரையா நிச்சயமாக கிடையாது இங்கே அது விசாரம் பண்ணுறதில்லை அதனால் பிடிச்சாதான் சுகம்ங்கிற கொள்கை இருக்கு அதை பெரிய அஞ்ஞானம்னு பேர் விட்டாதான் சுகம் ம் யாத நீயான் நோதல் அவன் அது மாதிரி வருவேன் விட்டவரே சுகம் உண்டு தொட்டவரே துக்கம்தான் அதனால்தான் எனக்கு நீயான்னு சொல்கிறது காரணமாக தான் சுயரு ராத சந்தோட மேவியே செயலா முதாசீனாகியே அயலராயினார் அன்பர் இன்றி வாழ் எல்வினான் ஜனக்கீனியனாயினான் ஈஸ்வர கீதையில் பதினாத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டாவது பாட்டி இப்போது என் பக்தர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி வண்ணிக்கிறார் ஜீமுத்தி பேர் ஜீனத்துல லட்சணங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படியே அபியாசித்து நடைமுறையில் வாழக்கூடியவர்கள் எனக்கு ரொம்ப நெருங்கிய பக்தர்கள் இனியன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உடையவன் என்று இந்த பாட்டின ரெண்டு பாடல் சொல்ல அது இந்த பாட்டிலையும் சொல்கிற துயரூராத சந்தோடம் மேவையே அவளுடைய மனபு எப்படி இருக்கணும் துக்கம் இருக்குவா சந்தோஷம் இருக்கணும் அது என்ன வந்துடுமா கர்மானுசாரங்க திருப்பி வந்தால் சாணம் சுரம் வருது சுரம் என்ன வெளியிலையாக இருக்குது எதோ ஆண்டவன் கொடுத்தார் பிரார்த்தம் நம்ம முன்ன செஞ்ச குள்ளி நோய் தான் அது கொடுத்தாருன்னு திருப்தி அடையணும் அப்போ பற்றாக்குறை என்ன துக்கம் இருக்கப்படாத சந்தோஷம் இருக்கணும் இது எப்படி வரும் யாரையாவது வருமானா அது வழி சொல்லியிருக்கு கர்மானுசாரமாக நம்ம பிரார்த்தம் எப்படி அமைஞ்சிருக்கோ அதில் நமக்கு பிரதிகூல பதார்த்தங்கள் இருக்கலாம் அப்போ துக்கம் வரும் அனுகூல பதார்த்தம் இருக்க சுகம் வரும் விளக்கணும் பிரதிகூல பதார்த்தங்கள் இருந்தாலும் கூட அதையும் சாமான பண்ணிக்கணும் சரி அனுகூல பதார்த்தம் இருந்தாலும் கூட அதையும் கர்மானதான் கெடுத்தலே என்ன திருப்பித்து வரணும் அவர் ரெண்டு சாபானை பண்ணால் தான் திருப்பி வரும் சாபான் இல்லைன்னு திருப்பி வரவே வராது துயரம் வரும்போது அதிகமாக துக்கப்படுவதும் சந்தோஷம் வரும்போது சந்தோஷப்படுவதும் ரெண்டுமே கிடையாது அதனால இந்த சாபானை பறக்கணும் கிடையாது சுயரூராத சந்தோடம் மேவையே சுக்கத்துக்கு சாபாவனை பொருந்தியே செயல் எலாம் இப்போ எப்படி இருக்கணும் விவகார காலங்களில் தேவையில்லா பொருளெல்லாம் ஆசை வைக்கக்கூடாது ஒரு கால ஆசை வறுமையானால் உபாசன வரணும் விருப்பு வெறுப்பு இல்லாத தன்மை நமக்கு தேவையில்லா பதார்த்தங்களை வைப்போமே ஆனால் நமக்கு வரக்கூடிய அனுகூல பெறுவர்கள் இருக்காது அப்படி இல்லாமல் அதில் விருப்பு நமக்கு தேவையில்லாத பதார்த்தத்தில் விருப்ப வைக்கிறதுனால பொருள் அடையணுங்கிற ஆக்கிரகம் அது அடைஞ்சாலும் அது வீணாதான் போக முடியாது நல்லது பயன்பட தேவ உள்ள பொருளாக இல்லாதனால அது அடைஞ்சாலும் பிரிவகம் இல்லை அடையாவிட்டாலும் துக்கம்தான் ஆசைதான் காரணம் ஐவேகம் விசாரம் இல்லாதனால தான் எவ்வளோ துக்கத்துக்கு எதே விசாரமில்லாதான் சகலமான பொருள்களும் அவசார திசையில் துக்கத்துக்கு கொடுக்கிறதாக பாவிக்கிறோம் அயிலவர் ஆயினார் அன்பர் இன்றி விரோதிகள் இருக்காங்க சீனியதிகாரங்க இருக்காங்க இந்த ரெண்டு பேர்களில் நாம் விரோதத்தை விரோதம் பெருக்க கொள்ளப்படாது அன்பர் சீனியாக அதையும் பெருங்கி கொள்ளப்படாது ரெண்டையும் பெருகிட்டே ஆபத்து தான் விரோதம் இருக்கா அவங்கிட்ட உபாசம் விட்டணும் அன்பர் இருக்காரா எந்த அளவுக்கு பழகணும் அந்த அளவுக்கு தான் ரொம்ப நெருங்கி பழகணும்னா ஆபத்து வருது அது என்ன ஆபத்து வருது நெருங்கி பழகும்போது அவனுக்கு ஏதாவது குறை வந்து நம்மக்கிட்ட கேட்பான் கேட்கும் போது நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்து கொடுக்கலன்னா சங்கடப்படுவான் தீட்டுவான் எவ்வளோ வருது இல்லை நம்மகிட்ட இருந்து கொடுத்தோம்ன்னா திரும்பி வராது வரலன்னா துக்கம் இது ரெண்டு பேரும் துக்கம் வரும் இல்லை திரும்பி கூட இன்னொரு சமயம் கேட்போம் அப்போ நானும் நம்பாச்சுட்டானே மீண்டும் கொடுக்க வேண்டி வரும் இது பல தொழில் இருக்குது ஓரளவுக்கு அவன் கேட்க மாட்டான் அப்படி கேட்டாலும் கூட சொன்னாக சரிப்போ நமக்கு நெருங்கிய வழக்கணும் இல்லை இல்லை அப்படி உதாசனம் போயிருவோம் ஆகவே ஓரளவுக்கு நமக்கு அனுகூலமாக இருந்தாக அவன் நட்பு வைக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் ரொம்பவும் நெருங்கி பழகெல்லாம் ஆபத்து ரொம்பவும் நெருங்கி விரோத மணி நான் ஆபத்து அதிலேயும் சாம்பானவாதான் இருக்கணும் அவ்வளவு சொல்ற முகநகம் நட்பது நட்பன்று நெஞ்சு தகனக நட்பது நட்பன்னார் நட்புக்கு மனசுலதான் விரிதி இருக்கணும் வழிய வெளியில சிரிச்சு பழகிறது அவன் சந்தோஷமா எல்லாம் நட்பு ஆகாதுங்கிறார் இன்னும் சொல்றார் நவுதர் போட்டென்று மீதிக்கன் மேட்சி ஈடு தழு போ சிரிச்சு பேசுறது மட்டும் சினேதம் அவன் தப்பு செஞ்சாக்க அவன் கண்டிக்கணும் கண்டிக்கக்கூடிய தன்மை இல்லைன்னு சொன்னா சிநேதம் ஆகாதுங்கிறார் கண்டிப்பா கோவிச்சுவானே கோவச்சுட்டா போய் போறான் என்ன கண்டு போச்சு வந்து கெடுதலான காரியம் பண்ணாங்க கண்டிப்பில்லாம் கண்டிப்பில்லையா அப்படிங்கிறார் அப்போ கண்டிக்கலையேன்னு சொன்னாக்கா கண்டிக்கா குற்றம் நமக்கு வந்து வரும் இது சிநேதமாகாதுங்கிற ஆக இதெல்லாம் நட்பு வார்த்தை ரொம்ப விளக்கமாக சொல்கிறார் அதெல்லாம் பயன்படுத்திக்கணும் ஆகவே நண்பர் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நமக்கு அனுகூலம் பண்ணுற மாதிரியே நெருங்கி வளர்கிறவங்கள்லாம் கடிச்சு கெடுதலாக பண்ணுவாங்க ஓரளவுக்கு வந்து போய் நமக்கு அனுகூலம் பண்ணாமல் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவன் கேளு பண்ண மாட்டான் இந்த நெருங்கி பழகிறாங்கள சீக்கிரம் பழக்கம் இந்த விடுதி பண்ணிக்கிறாங்களே அவங்க பாருங்களுக்கும் பண்ணுறான் அப்புறம்தான் அவன் விட்டு நீங்கவும் முடியாது நீங்காத காரணத்தினால துக்கம்தான் ஏற்படும் இப்படி எல்லாம் பார்க்கலாம் அதெல்லாம் பெரிய சிக்கல்தான் நண்பர்கள் விரோதிகள் அப்படித்தான் விரோதமாகறது அவன் முன்னாள் நண்பர் தான் முன்னாள் நண்பன் தான் இன்னா விரோதி முன்னாள் அன்பனா எல்லாம் விரோதம் ஆக மாட்டான் ஏதோ ஒரு வேலை விரோதம் தான் அதனால முன்னாள் அன்பனும் இன்னால் நண்பனும் ரெண்டும் சமமாக அது சரியாக போயிடும் அதனால்தான் அயலராயனார் அன்பரின்றி ரெண்டுமே சமவான பார்த்து வாழ் இப்படி வாழக்கூடிய இயல்பினான் இப்படிதான் வாழ்க்கை கிழக்கணும் அப்படி ஒரு சுபாவத்தை வைத்து கொண்டிருப்பான் அவன் யார் அவன் தான் எனக்கு இனியனாயினான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பவன் அவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவனுக்கு எல்லா வித வகையையும் சேவை பண்ணுவேன் அப்படிங்கிறார் ஆகவே இந்த சிவபாவனை முக்கியம் உதாசீனம் சிவபாவனை கடித திருப்தி இந்த பாவனைகள் தான் பிரதானம் இந்த பாவனையை பலரும் ஒன்றால் நான் இலக்கணம் தெரிகிறதே பெரிய கஷ்டம் தெரிஞ்சவர் நடைபெறு வர்றதெல்லாம் அந்த மனசை சம்மதிக்கணும் சம்மதித்து அபியாசம் பண்ணாலும் ஆரம்பத்தில் பலன் தெரியாது நாளாகத்தான் பலன் தெரியும் மனதை மாற்றி அமைக்கணும் மனமானது கீழ்நிலையிலேயே பழகின மனசு எல்லாருக்கும் அதுதான் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் கீழ்நிலை படகு மனசே மனதை மேலே கொண்டு வந்து சாஸ்திரைய முயற்சி ஈஸ்வரனுடைய அனுகிரகம் அதுதான் அப்படி எந்த அளவுக்கு நாம் காசிர பயிற்சி ஏற்பட்டு பின்பற்றுகிறோமோ அந்த அளவுக்கு நாலளவில் தான் பலர் வரும் வழியோ ஒன்றா பழ வரா இதெல்லாம் இது சாமான்யம் தற்கால குறைந்த கால பயிரில்ல ஆகவே இதெல்லாம் பழகணும் அப்படி பழகினா எனக்கு மிகப் பெரிய அவர்தான் ஜியோத்தொரு என்றும் ஞானிகள் என்றும் சொல்லப்படுவார் சொல்ல நிந்தையில் துல்லிய நாயனில் இதையடைந்து சினம் செருக்கென்றியே மதியோன்றும் வாஞ்சை உறாதுல அதிகவான் எனக்கென்றும் மெய்யன்பினான் மூன்றாவது பாட்டு துதியில் நிந்தையில் துல்லியனா என்ன துல்லிய சமூக அர்த்தம் சாபானதான் எந்த சாஸ்திரங்கள்லையும் மேல்நிலைக்கு போறோம்னா சாபானதான் முக்கியமானது முக்கியமானது துதி பண்ணுறாங்கன்னு சந்தோஷமும் நிந்த பண்ணுறான்னுக்கும் இருக்கக்கூடாது ரெண்டு சமமாக பண்ணணும் துல்லியம் என்ன சமம் அர்த்தம் துல்லியமாக ஆனால் மிகச் சமமாக ஏற்றாழான்னு அர்த்தம் துதியில் நிந்தையில் துல்லிய நாய் அந்த அளவுக்கு மன பயமாக இருக்கணும் சும்மா வந்துடாது சரி நம்ம பாவகர்மம் அவன் நிந்திக்கிறான் என்று பிராரதத்துக்கு கொட்டுணும் அவன் துதி பண்ணுறான்னா ஏதோ நம்ம ஒரு புண்ணிய விசேஷமும் துதி பண்ணலாம் ரெண்டிலையும் மயங்கப்படாது சபான குரலும் அப்படிங்கிற ஒரு பாவனை வத்துக்கொண்டா தான் சமத்தன் கொண்ட துல்லியும் வரும் என்னிடத்தில் பரமேஸ்வரன் என்னிடத்தில் திதி அடைந்து திதினா நிலையாக என்னையே நினைப்பவன் போன சரணாக வருது அர்த்தம் சாமான ஆரம்ப சரணாகுதெல்லாம் ஞானத்துக்கு பத்தாது முழு சரணாக திதி அடைந்து சிணம் செருக்கு இன்றைய கோபம் கர்வம் இதெல்லாம் இருக்கு இது இருந்தால் பகவான் சேர்க்க மாட்டார் அங்கே இந்த செருக்கெல்லாம் இந்த பக்கம் வச்சிடணும் எப்படி எங்கேயா போனோம்னா செருப்பு கழட்டி போகிறோமோ அப்படி போல இந்த குணங்கள் எல்லாம் வெளியில் கழட்டி வச்சுடணும் அப்போ தான் அவர் சேப்ப மாட்டார் செருக்குன்னா கர்வம் கர்வத்துக்கு மூணு பேரும் உள்ள தன்னை மெச்சவியர் டம்பம் தற்பும்போது பெரியவந்தான ஆங்கானம் தன்பிடி விடாப்பிடி என்ன மூணு திருச்சூழமாரி இருக்கு தன்னை மெச்சுக்கிறது ரொம்ப பெரிய அது யாராவது எல்லாம் சுபாவது தான் ஜீவ சுபாவது தான் ஒன்றும் இல்லை நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படி தான் என்னை போல் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனைத்துல இந்த புலவர்கள் பேசுகிறத பம்பாய் போனது கல்கத்தா தான் பேசுவாங்க அவன் சொந்த விளம்பரம் தான் பண்ணுறாங்க ஒழிய உள்ள சத்து வரதே இல்லை தலைப்புக்கு வர்றதே இல்லை அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் இதனால் யார் கேட்குறா கேவல தலைப்புக்கு பேசிட்டு போங்கல பெரிய பெரிய பெருசாங்க நான் இப்படித்தான் தற்பெருமை அதான் தனி அமைச்சரே நான் இப்படி காலி சாதித்தேன் அப்படிங்கிற லம்பம் அது சொல்லட்டும் அடுத்தவங்க சொல்லுறது யார் யார் சொல்ல போகிறாங்க அவங்க பெரியவாரே சொல்லுவாங்க பழுவாங்க அதுக்காக தானே சொல்லிக்கிறது அதனால இந்த இத கர்வம் செருக்கு அப்படின்னா அப்புறம் தனிமைச்சரே டம்பம் தர்ப்பம் பெரியவன் தானங்கள் நான் தான் பெரிய ம் என்ன போல யாருக்காங்க இந்த உலகத்தில் அப்படிங்கிற வரும் சில சில மேல்நிலை இருக்கலாம் அதுக்காக உலகத்துக்கெல்லாம் பெரிய ஆயிட முடியுமா படிப்பில் பெரியவினாக இருக்கலாம் இவனோட படிப்பு இல்லையா ம் அப்புறம் பணத்தில் பெரியா இருக்கலாம் இதை பெரிய இல்லையா சரி உடம்பு பலத்தில் போயிருக்கா இவனு பலம் இல்லையா அளவு இருக்கலாம் இவனும் அழகு இல்லையா சரி எத்தனை நிலைக்கிறதா நிலை இல்லாதான் அதுவும் நிலை இல்லாததா இல்லாமல் போகுதா அந்த சிந்தனை வர்றதில்ல நான் தான் பெரியவன் எனவே எல்லாம் தெரியும் என்ன புரிய யாருக்காங்க அப்படின்னாக்க உன்னை போய் அத்தனையோ பேர் தான் இருக்காங்க மிஞ்சிடுறவங்க நிறையா இருக்காங்க அப்படிலாம் இருக்கு எல்லாம் தனி மெச்சலே டம்பம் தற்போதும் பெரியவன் தன்பிடி விடாப்படி நான் சொன்னதுதான் கேட்கணும் என்ன இது நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறியா அதுவும் கோபம் இருக்கே சொல்றார் செல்லத்துக்கு காப்பான் சிலம் காப்பான் அயிலத்து காக்கு நீன் காவாக்காளன்னு வலுவர் சொல்றார் எல்லா அமைதியாரத்தில் தனக்கு கீழ்பட்ட விடத்தில் கோபம் சவலமாக வரும் எல்லாருக்கும் வரும் இயல்பு தான் அதை தடுத்து நிறுத்தினாத்தான் கோபத்தை அடுக்கணும் அர்த்தம் கோபம் செல்ல கா தடுக்கணும் அதை காக்கிறேன் காவாக்கரே அவன் நமக்கு மிஞ்சினமா இருக்காங்க நான் வந்து சண்டைக்கே போறதில்லப்பா நான் பொறுமையாக தான் இருப்பேன் அப்படின்னு தான்க்கேன் நீ சொன்ன அது போல வதை தனக்கு கீழ்பட்டவர்கள கோ கோம் வேகமாக வரும் தப்பு செஞ்சுருக்கலாம் அதாவது சொல்லுதல் இருக்கே நயமா சொல்றது உண்டு அல்லது அதட்டு சொல்றது உண்டு அல்ல கர்வத்தோடு சொல்றது உண்டு உள்ள கலந்துக்கிறது ஒரு சொல்லு ஒரு வாக்கியில சத்திரம் கலக்கும் சத்துகுணம் கலந்து சொன்னாலும் பொருள் ஒன்று தமோகுணம் என்ன பண்ணும் விளக்கம் இல்லாமல் இருக்கும் ரஜகுணம் கலந்தாக கோபத்தோடு இருக்கும் கணவெல்லாம் சிவக்கும் துடிக்கும் பேச்சு எடுமாடும் இதெல்லாம் ராஜகுணக்கார சத்துகுணம் அமைதியாக சொல்வாங்க அமைதியாக சொல்லும் போது கண்டிக்கிறது ஆனாலும் கூட அதில் கொஞ்சம் நயம் இருக்குன்னு அர்த்தம் அப்படி பழகணும் இதெல்லாம் ஒன்றும் வந்துடுறதில்லை அதுவும் தான் கீழ்பட்ட கருத்து வேகமாக வரும் அது அப்போ செய்படாதா அப்படின்னு சொன்ன கண்டிக்கிறது சத்து குணத்தோடு நிதானமாக கண்டிக்கும்போது அதை அவன் உணரலாம் திருந்துவான் பிரஜோணம் கலந்து வேகமாக சொல்லும்போது அவன் கோவப்படுறான் இன்னையா நான் செஞ்சேன் பெரிய அதிசயமும் யாரையும் உலகத்தில் தப்பு செஞ்சவருக்காங்க அப்படின்னு அவன் குமரம் எதுவும் பண்ண முடியாது அப்புறம் போய் கருது பண்ண ஏதாவது இருக்கு பெரிய சிக்கல் விவகாரங்கள்ல எத்தனை விவாதகரா இருக்குன்னு வச்சுக்கோங்க சொல்லுதல் இருக்க எழுத்து காப்பான் சிலம் காப்பான் அதெழுத்து காக்கார் நீ காத்த என்ன காக்காட்டார் எல்லா தவறு கோபத்தை அடைகிறதெல்லாம் நம்ம கீழ்பட்டவர்களுக்கு கோபத்தை அடைக்கு பழகணும் அப்படி பழகனாக நல்ல அளவில் என்ன ஆகுதுன்னு சுவாசித்தமாக வந்துடும் அதுதான் சினம் செருக்கின்றியே கோபம் இருக்கப்படாது செருக்கும் இருக்கப்படாது அப்புறம் என்ன நான் காயம் இவ்வளோ காரியம் சாதிக்கிறேன் சொல்லப்படாதுன்னா நீ காரியம் சாதித்தது பெருசு இல்லை இதை விட காய் எத்தனையோ பேர் சாதிருக்காங்க ஆனால் எதுவும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டான் கொடுத்தா செஞ்சோம் அவ்வளோதான் இதில் வந்து தற்பம் என்ன அந்த வாய்ப்பு பிரார்த்தனுசாரம் கிடைக்கிற வாய்ப்பு தான் உடையே அவள் சொல்லி கொடுக்குறதில்ல அது அப்புறம் ஆரம்ப போயிடுச்சுன்னா இன்னொரு விஷயத்தில் நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போதில்லை அப்போ நம்ம காலி சாதிக்கிறது இல்லையா அது என்ன அர்த்தம் அப்போனதுதான் அப்படின்னு அமைதி அடையணும் அது செருக்கு இல்லாத காரணம் மதியின் ஒன்றினும் வாஞ்சை உராது அந்த காரணத்தில் எந்த பொருளையும் ஆசை வரப்படாது இன்னையே ஆசையெல்லாம் எப்படியா பழைக்கிறது ஆசை வரத்தானு செய்வோம்லாம் கடவிநித்தமாக செய்யணும் எத்தனையோ பேர் எத்தனையோ கடமைகள் இருக்கு கடமையில் ஆசை வைக்கணும் ஆசையில் ஆசை ஆசையில் ஆசை வச்சாதான் எல்லா கடையில் வர்றது கடமையில் ஆசை வச்சால் எதுவுமே வராதில்லை ஆகவே கடமையில் ஆசை வைக்கணும் அப்போ திருத்தமாக பண்ண முடியும் கடமையில் ஆசிரிக்கணும் ஏதனால மயக்கம்தான் காரணம் என்ன மயக்கம் தான் இந்த சமூக வேகம் ரெண்டும் சேர்ந்து போகுது அதே மயக்கம் எப்போவுமே எந்த தீர்மானம் பண்ணாலும் முதல்ல சமூக தீர்மானம் எல்லாருக்கும் வருது இது சாமான்யம் இல்லை எடுத்த ஒன்று ஒரு தீர்மானம் வரும் அதை செயல்படுத்திக்கடையிலேதான் அவர்மையிலேயே அந்த வரைய வருவேன் உடனே அதை கொஞ்சம் நேரம் பொறுத்து பரிசீலனை பண்ணணும் அப்புறம் ரஜகுண தீர்மானம் வரும் அது வேகத்தை காட்டலாம் இது மயக்கத்தை காட்டலாம் அப்புறம் அதையும் பார்க்கணும் பரிசீலனை பண்ணணும் அப்புறம் சத்துகுண தீர்மானம் வரும் அந்த குணம் கலந்து வரும்போது அதே விஷயம் தான் சத்துகுணம் கலக்கும் சத்துகுணம் கலக்கும் போது தீமையும் உண்டு நமக்கு நன்மை வரக்கூடிய காரியமா இருக்கிறது செய்ய வேண்டியதுதான் ஆனாலும் இது செய்யும் சில தீமைகள் இருக்கத்தான் செய்கிறது அதை சமாளிக்கிறது நமக்கு சாமர்த்தியம் இருக்கா இல்லையா ஒழுக்குமையான செய்யலாம் இல்லைன்னாக்கா வேகத்தை குறைச்சிக்க வேண்டியதுதான் பாதிசங்களை போதும் இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் விசாரத்தினால கிடைக்கிறது சத்துகுணத்தினாலதான் அப்படி சத்துகுணத்தை கிடைக்கும் போது அது விசாரத்தின் பயனாக திருத்தமாக இருக்கும் திருத்தமான ஒரு தீர்மானம் பண்ணி காரியம் செய்யும் போது அதோட வரக்கூடிய பலன்கள் சமபானம் உண்டாகும் சரி நல்லா யோசனை செஞ்சேன் நன்மை தீமைகளை பரிசீலனைதான் செஞ்சது இது நன்மையும் வரும் இந்த தீமை இருக்குன்னு தெரியும் ரெண்டுமே வந்தது வந்துட்டு போட்டும் என்ன உதாசனை வரும் அப்படி இல்லையா சொன்னாக்கா நன்மையே நினைச்சு செய்யும் அது தீமையும் அதில் கலந்தான் இருக்கும் வரும்போது துக்கப்படுறோம் ரெண்டையும் பரிசீலனை பண்ணும்போது ரெண்டையும் ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிட்டு அது சாபான வந்துடும் அதனால அதான் சொல்லுவாங்க மீண்டும் யோசனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க மறுபரிசீலனை பண்ணுங்கள் அப்படிங்க இது அரசியல்கள் சொல்கிறாங்க ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா எதிர்கட்சியால் சொல்லுவாங்க மீண்டும் மறுச்சு பண்ணுங்க அப்படின்மா அப்படின்னா என்ன அர்த்தம் மீண்டும் சிந்தனை பண்ணும்போது திருத்தம் ஏற்படும் அப்படி எ ஒன்றே ஒரு கொள்கை இருக்க அதுதான் பெரிய தவறு அதான் நிறைய செய்கிறாங்க அவசரப்படு அது அவசர அவசர புத்தின்னு சொல்லுவாங்க அவசர புத்தி அவசர பள்ளி சொல்றதில்லை அது அவசர புத்தி இருக்கு எல்லாருக்கும் அடுத்தான் அதை விசாரபுருஷர்கள் விசாரணை செய்து செய்யணும் ஒரு கொள்கை வச்சுக்கணும் வச்சுக்கிட்டாக்க நாடே அந்த படத்துக்கு வந்துடும் வந்துட்டாக சிறப்பாக அமையும் அப்படிங்கிற அதனால்தான் மதியின் ஒன்றினும் வாஞ்சு வராது உள்ள அதிகவான் எனக்கு என்றும் மெய் அன்பினான் அப்படிப்பட்ட பண்பட்டு உள்ள அதிகவான் இதில் மேம்பட்டு வேக காணும் அவன் தான் எனக்கு மெய் அன்பினான் உள்ள படிக்கு மிக பிரிவுடன் அவன் தான் அப்படின்னா ஒரு நாள் நாள் வந்துடுவான் இதாக சாதனைன்னு பேர் அபியாசம் மாதிரி இதுதான் இதை சிந்தனை பண்ணணும் எங்கேயா சிந்தனை நேரம் ஏதாவது காலையில் எழுந்தாலும் அடி படுக்க வேலை வேலை வேணும்னு இருக்குது நேரம் ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் படுக்கப்போ வந்து ஓய்வு இருக்குல்ல அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணலாம் எங்கே போய் அசந்து போய் படுத்து வேண்டியிருக்கு ஐயோ யோசனை எங்கே வர்றது அப்படின்னா தூங்க எழுந்து பிறக்காக கொஞ்சம் யோசனை இருக்குல்ல அப்போ அமைதியாக இருக்குது மனது அப்போ கொஞ்சம் சிந்தனை பண்ணலாம் எழுந்துனா ஓடுற வேலைக்கு அப்புறம் நேரம் ஏறுது அப்படின்னு சொன்னால் போனால் போக வேண்டும் எங்கேயாவது ஒரு சேட் போகிறப்போ கொஞ்சம் ஓய்வு இருக்குல்ல அப்போ சிந்தனை பண்ணி பாருங்க என்னையா ஓய்வு இருக்கும்போது சிந்தனை பண்ணுறேன்னு சொன்னால் அப்புறம் அது கடை முடியாது இதுக்கான கொஞ்சம் நேரம் ஒதுக்கித்தான் தேரணும் சிந்தனை பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுத்தான்னு செய்யணும் எங்கே நேரம் இருக்குன்னா கொஞ்சம் ஆமா மனராஜ்ஜி வருவதா இல்லையா மனராஜுக்கு இடம் கொடுக்குறீங்க இல்லை அதை கட்டுப்படுத்தி இது பிரிச்சுக்கோங்க நீ சும்மா இருக்க ஐயா போகும்போது வாகனங்களில் போனாலும் மனராஜ்யம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் உட்காந்துருக்கு பேசாமல் மனராஜ்ஜி வரதான் செய்யும் மனராஜ்யமானது கொஞ்சம் மனசு அந்த பக்கம் திரும்பட்டும் உடனே பிடிச்சிங்கிறது தஞ்சாராக இருக்காது உடனே பிடிச்சி அப்போ அந்த நேரத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் மனராஜ்ஜியம் வந்துட்டியா கொஞ்சம் ஒதுங்கிடு நான் கொஞ்சம் பரிசீலனை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு உத்தரவு போட்டு பரிசீலனைக்கு இடம் கொடுக்கலாம் அப்படி கொடுத்து ஒரு அபியாசம் பண்ணலன்னு சொன்னாக்கா அந்த மனசுக்கு இந்நேரமே கிடையாது தான் அது கடை தேராது அந்த ஜென்மம் பிறந்து பிறந்து இறக்க வேண்டியதுதான் வேறு வழிபடியா கொண்டு வரும் அப்படிங்கிறது ம் அதே எனக்கு மிக வாடலின் முகமது மலட்சியும் மௌனம் நல் பூத்தகம் பெற்றதோடலம் கூடுதல் இனியவை கூறல் யாவரும் நாடரும் நிலை உடையவர்க்கு நல்லான் நாலாவது பாட்டு வாடலின் முகமது மலட்சியம் வாடலின் காரணமாக முகம் மலர்ச்சி இருக்காது அதனால் முகமாக இருந்து மறந்து முகமாக இருக்கணும் அது துக்கம் இல்லாத அர்த்தம் உள்ளத்தில் குழப்பம் இருந்தாலே மனசில் தெரியும் அகத்தின முகத்தில் தெரியும் பாங்க உள்ளத்தில் உள்ள கோளாறுலாம் முகம் காட்டிவிடும் அடுத்தது காட்டும் பழிங்க போல் நெஞ்சம் கழுத்தது காட்டும் முகம் வந்தால் கண்ணாடி முன்னால் நின்றுக்கிட்டு போனால் உங்கள் முகம் தெரியவில்லை அப்படி போகல நெஞ்சம் கழுத்தது அங்கே என்னென்ன இருக்க உள்ளத்து எல்லாம் வெளியில் பார்த்துக்கலாம் அந்த முகத்தினுடைய அமைப்புகள் எல்லாம் அங்கே பதியும் அதனால இந்த வாடலில் வாடல் வழுதல் இல்லாத மனசு இருக்குமே அந்த முகம் அலட்சியாக இருக்கும் அப்படி பாடகணும் மௌனம் மௌனம் அங்கிறது முட்டிலுமே சில பேர்கள் பேசாமல் இருப்பாங்க அப்புறம் அது பேசாமல் இருக்கிறதனா நிவர்த்தியாக இருக்கிறவங்க தான் பொருந்தவழிய எவ்வாறு தேசிய முட்டிலும் பேசாமல் கஷ்டம் யாராவது பேச வேண்டியதுதான் வரும் அதனால தான் ஒரு இலக்கணம் சொல்கிறது அளவோடு பேசுவதாகிய மௌனம் பேசி வந்தால் பேசணும் இல்லை பேசாமல் அது போதுமங்கிறார் அப்படி இல்லாமல் பேசி பேசிக்கிட்டே பழகிட்டோம்ன்னா நம்ம பேசுறதுக்கு ஆள் கிடைக்கலன்னா தேடி போவாங்க சில என்ன ஐயா நேரம் இல்லைங்க பேச தான் கொஞ்சம் நேரம் ஆற்றல் அடிச்சுக்கிட்டு போகலாம் வந்தால் வந்தேன்னா அது அந்த குணத்தை மாற்றினா போதும் எனக்கு பேச வேண்டிய வாய்ப்பு இல்லையா பேசாமல் மௌனம் அதுதான் மௌனம் போதும் இல்ல இல்லைன்னாலும் கூட நாமளாக அந்த பேச்சுக்கு வளர்த்துக்கிட்டோம்ன்னா அது மௌனமாக இப்படி ஒரு பழங்க முன்னா போதுங்கிறான் சில பேர் வேலைக்கெல்லாம் பேச மாட்டேன் திங்களம் பேச மாட்டேன்னு விளம்பரம் பண்ணிக்கிறது இதெல்லாம் தற்பெருமை தான் வேலைன்னு இல்லை தன்னை மௌனசாமியின்னு பேர் வைக்கணும்னு ஆசைப்படுகிறது என்ன இருக்குது விளம்பரம் தான் அதாவது இது பேசாமல் இருந்ததுனாலே அப்படியே முத்தி வந்துருதோ அதில் ஞானம் வந்துடுதா அதில் சொர்க்கத்து போக முடியுமா எதுவுமே நடக்க தற்பெருமை தான் அதனால மனதுக்கு திங்கள மௌனம் வேலைக்கெலாம் மௌனம் இதெல்லாம் பழகலாம் ஆனால் இடையில பேசக்கூடிய கட்டணம் வரும்போது நான் மௌனமாக இருக்கேன்னு சொல்லாமல் அளவோடு பேசினா போதும் நான் மௌனமுன்னு சொல்லதுனால அது கற்பணம் தான் குடிக்கும் அதனால் அளவோடு பேசலாகிய மௌனமும் நல் பீடுரு வித்தகம் உயர்வு பொருந்திய ஏற்றம் பொருந்திய வித்தகம் ஆனால் வித்தை அறிவுழக்கம் யானுதல் படிப்பது இதெல்லாம் செய்யணும் பெற்றதோடு அலம் கூடுதல் கர்மானுசாரி கிடைத்ததில் அலம் திருப்தி கூடுதல் திருப்தி அடையணும் இது பல இடங்களை சொல்றாங்க சாஸ்திரங்கள் எங்க பார்த்தாலும் இந்த சொற்கள் வந்துக்கிட்டே இருக்கும் கருத்தை திருப்தி அடையின்ற அப்படிங்கிறான் அந்தாலும் வரது இல்லை அதுக்கு மனசு எவ்வளவு விசாரம் பண்ணால் அந்த மனம் சம்மதிக்கும் ஆனா நிறைய விசாரம் பண்ணணும் ஏன் அப்படின்னு சொன்னா தனக்கு திருப்தியா இருந்தாலும் என் குடும்பத்தில் திருப்தி படமாட்டாங்க அவங்க தூண்டி விடுவாங்க அப்போ நீங்கள் போதும் போதும் சொல்கிறீங்க போதுமா பக்கத்து வீட்டை அக்கா வீட்டாக பார்த்தீங்களா அப்படிம்பாங்க அது வேறு குடும்பத்தில் ஒரு பெரிய தொல்லை உண்டு நீங்கள் போதும் சரி அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிமா சரிப்பா யார் ஒத்துக்கிறது இல்லையா யார் ஒத்துக்குமா சுப்பிரமணிய பாரதி பாண்டிச்சேலி இருந்தா அந்த மாதிரி ரொம்ப சங்கரப்படையாக இருந்ததுதான் வருமானம்கல் குடும்பங்கள் அப்படித்தான்படு அளம் கூடுதல் இனியவை கூடல் இனியவை கூடுதல் இது பெரிய அப்படியே என்னன்ன முடியாது அந்த இனிய சொற்கள் பழகுன்னா அது எல்லாருக்கும் வந்துருவிலே எடுத்த ஒண்ணுங்க கிடாமடாம பேசுற பழக்கம் ஆகவே இதெல்லாம் பழகணும் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டார் உள்ளூர் இனிய குரல் சொன்னார் இனிய உழவாக இன்னாத குரல் ஐயோ வாயிலே தினம் நல்ல சொற்கள் இருக்குது அது சொல்லாமல் இதுதான் சொற்கள் சொல்கிற ஏப்பா இது எப்படி இருக்குது பழமும் காய் இடத்துல வச்சுருக்காங்க பழத்திலே சாப்பிட்றா காய் சாப்பிட்ற மாதிரி ஆச்சிருந்தார் ம் இடத்துல பழம் காய்கள்லையும் இருக்குது இனிய உழவாக இல்லாத பொருள் கனி இருப்போம் காய் கலந்துட்டுருந்தோம் அப்படி போல் பழமும் காய் இல்லாத சாப்பிட்றது பழம்தான் உதவும் முடியும் காய் உதிரும் அதை விட்டு வேண்டியது தான் கணிதம் அதே போல் நம்ம வாயில் நல்ல வார்த்தைக்குன்னு சொல்லலாம் கெட்ட வாரம் சொல்லலாம் அப்போ கெட்ட வார்த்தைகள் சொன்னால் என்ன அர்த்தம் காய் சாப்பிட்ற மாதிரி தான் நல்லவாறு சொன்னால் கனி சாப்பிட்ற மாதிரி ஆ இப்படி செய்யலையப்பா புய்சாலிகள் எழுதி கனி சாப்பிடுவாங்க அதே சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இனி உழவாக இன்னாத குரல் கண்ணிருப்ப காய்கோரம் பெற்றோம் வாக்கு எந்த வார்த்தையிலும் வரலாம் ஆனால் இதெல்லாம் ஒன்றால் வந்ததும் இல்லை இதை பெரிய பயிற்சி பயிற்சிக்கு தகுந்த மாதிரி தான் பலனவரும் வழியாக இது சாமியில் வந்து அதனாலே இனிய வழி கூறல் யாவரும் ஆடரும் நிலை எல்லோருமே துரியமாக நடக்கிற மாதிரி இருக்கணும் நாம் யாரும் விவரம் பண்ணக்கூடாது எல்லோருக்கும் அனுகூலமாக இருக்கணும் ஆனாலும் சமீசல்லும் பெருந்தும் செயல்படணும் எல்லோரும் நல்லவன் துரிடமாக எல்லாம் வேளாங்க ஆரம்பிச்சுறாங்க அதாவது இடத்து அந்த மாதிரி போகிற கூட சாமர்த்தியம் சமீபம் போயிடும் சமீபம்னால் இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி நடந்துக்கணும் அப்படி தெரியும் புஷ் வேணும் அப்படி இல்லையான்னு சொன்னாக்கா மக்கள் விரும்பாங்க அதாவது யாவரும் நாடெரும் நிலை இப்படி நிலைகளெல்லாம் உடையதற்கு நல்லன்னா இந்த அளவுக்கு நல்ல பரிபாவனும் இனியவன் எவர் எவர்க அவன்தான் எனக்கு ரொம்ப இனியவன் ரொம்ப அனுகூலமான பக்தன் அவன் எனக்கும் எல்லா விதமான அனுகூலம் செய்வேன் ஆகவே இப்படி உணவுகள்லாம் ஏதாவது ஜீவனத்திற்கு பேர் இதுலாம் எல்லாம் வந்துரு இல்லை அபியாசம் இதுதான் அபியாசன்னு பேர் பயிற்சி சாதனை இத்திரைய சாதனைகளை பிறத்தாளருக்கு முடிஞ்சபடி செய்யலாம் துறவத்தார்கள் வாய்ப்பிற்கு நிறைய செய்யலாம் ஆனாலும் பிறவத்திரை அந்த பிரிவு நிவர்த்தியும் பிரவர்த்தி பிறகு தனியாக செய்ய முடியாது எல்லாம் அவர்கள் வெளிவாரம் தான் டிவி சொன்னாதே செய்யலாம் அப்படி செஞ்சால் தான் மேல்நிலை போக முடியல போக முடியாது அதே போல் குடும்பங்களில் கூட ரிட்டையர்ட் ஆகிறாங்க ஓய்வுபடுறாங்கல்ல வயசான பிறகு அது தொழில் பார்க்காம இப்போ சம்பாதி சாப்பிட்றாங்க அவங்க சாப்பாட்டில் சாப்பிட்டுருக்காங்களோ ஓய்வு அல்லது பென்ஷன் வரும் சில பேர்களுக்கு அப்படிப்பட்டவங்களும் அபேட் பண்ணலாம் அவரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது இல்லை ஏன் இல்லைன்னு சொன்னாக்கா தற்சவ் சகாசில்லாதனால அவர்கள் மீண்டும் மீண்டும் வந்தாரு உலகெலாம் ஈடுபடுறாங்க சில பேர்கள் வழிபட்டவரும் வேலைக்கு போவாங்க அங்கே தான் பார்த்து காசு அப்படி சில பேர்கள் வேலையும் இல்லாமல் ஊர் சுற்றி திரிவாங்க ஊரில் பேசுவாங்க அப்போ சர்சன சாகசம் இருக்காது அவங்களுக்கு வாழ்க்கையே சர்சன சாகசம் முழுசாக வாங்க ஈடுபடுத்த வாய்ப்பு இல்லை வயசான அது செய்யவே இல்லை எத்தனை பேர் வயசான காலம் சும்மா இருக்கு வந்து இல்லாமல் என்ன பண்ணுறோம் கேட்டு போக சொல்கிறோம் சம்பளம் கேட்குறோமா இல்லை ஏதாவது நீங்கள் சந்தா கொடுங்க மாதமாக சொல்கிறோமா எதுவுமே கிடையாது சும்மா பிரசா அது கூட கொடுக்குறோம் எத்தனை பேர் எந்த யாருக்கு ஆழட்ட அடிச்சிருப்பாங்க வைசானவங்க அதோட திருப்தி அடைவோம் நல்ல காரியங்கள் செய்வோம் கேட்போம் சிந்திப்போம் செய்வோன்னு தேகப்படுத்தி இருக்கேன் காஃபி மேலே காசு சேர்க்கணும் அப்படின்னா அது ஒரு பக்கம் போய்கிட்ட இருக்கும் நோய்கள் போ வந்துடும் போயிராலே நாடரும் நிலை உடையவர்க்கே நல்லவனா இருக்கேன் சொல்ற எத் தொழில்களும் செய்யணும் என் அருளினால் என் பத்தர் பரமா பதமடைந்துடுவாரே சத்துவமும் வைத்தேனிலே சரணமாக நித்தமும் நிராசையை அடைந்து நினைகிற்பார் ஐம்பத்தி அஞ்சாவது பாட்டு எத்தொழில்களும் செய்யணும் என் அருளினால் என் பக்தர் பரமபதம் அடைந்துடுவர் ஆலோசனை அதாவது பிரார்த்தம் கர்மானுசாரமாக எத்தொழிலும் செய்யலாம் அப்படி எத்தொழில் செய்யும்போது அவர் பக்தரை அறுக்கணும் பக்தரை அழைப்பார்களானால் அந்த தொழில் வரக்கூடிய பாவங்களை அவர் கருதாமல் ஏற்றுக்கொள்கிறார் இப்போ புராணங்கள்ல கதையை கேட்டிருக்கோம் கசாப் கிடைக்கார் அவர் ஞானி எப்படி ஞானி ஆக முடியும் அது விசாரபுருஷர் அவர் கசாப்பை வச்சுக்கலாமான்னா அது பிரார்த்தனை அவருக்கு வேறு தொழில் தெரியாது ஜீவங்களும் பண்ணி ஆகணும் குடும்பம் வீட்டில் குடும்ப செலவெல்லாம் இருக்குது பெற்றோர் வயது வந்து பெற்றோர் சேவை பண்ணணும் வருமானத்துக்கு என்ன பண்ணுறது அதனால் லாப நோக்கு இல்லாமல் குடும்பத்துக்கு வேண்டிய அளவு தான் அந்த மாடு மாடு வெட்டுறது குடும்ப சேவைக்கு என்ன ஒரு ஆடு வெட்டினா நாலாயிரரூபா கிடைக்கும் அஞ்சாயிரம் எந்த நோக்கெல்லாம் கிடையாது இன்றைக்கி நமக்கு எவ்வளோ ஒரு ஆடு வெட்டினா போதும்னா அதுதான் வெட்டுவாரான் அந்த மாதிரி செய்யக்கூடிய சாமர்த்தி அவருக்கு இருந்து தான் அவர் ஞானியும் சொல்லப்படும் அவர் பிறமதி அறிகிறார் அந்த கௌஷமின்னு சொல்லக்கூடியவன் காட்டில் தவம் பண்ணி உறுதி பார்த்தானா கொக்கரிஞ்சு போச்சான் அப்போ நாட்டில் விச்சைக்கு வந்தானான் அந்த அம்மா வீட்டில் பகுதி விஷாந்தேன்னா அந்த அம்மா பதிவு உள்ளே புருஷனுக்கு சேவை பண்ணிவிட்டு கொஞ்சம் இருந்தோன்னு சொன்னான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தது உனக்கு உவந்தி முறைச்சு பார்த்தார் கொக்கேன்னு நினைந்தனையோ கொங்கனவோ அப்படின்னா அவன் கொங்குனாட்டுக்காரன் அப்படின்னா ஆட நான் காசை கொக்கரி உனக்கு எப்படி தெரியுது என்ன அது போய் அங்கே கசா போலக்காரருக்கா அவன் போய் கேட்டுக்க போனார் கசா போலன்னு சொல்லுவானா ஆடு மாட்டி விற்கிறான்னு எங்ககிட்ட என்னான்னு சரி பார்ப்போம் அது ஜோத்தில் வரும்போது அவருக்கு அருவிருப்பான் அப்போது கிட்டே வந்தார் அந்த அம்மா அனுப்பினதா உக்கார உட்கார அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா எப்படி தெரியும் அப்படிங்கிற அப்போதான் அவளுக்கு நம்பிக்கை ஓஹோ சரி அப்போ அப்புறம் எல்லாம் வேலை முடித்தவருக்கு சொன்னாராம் கடமை செய் நீ வந்து காட்டில் தவம் பண்ணுற உன் தாய் தந்திரி விட்டுட்டு வந்துட்டு இல்லை அவரு சேவை பண்ணியா நீ ஒரே கே சேவை ஒன்றுமே இல்லையா அவர் சட்டப்படை வந்து தான் குற்றம் இல்லை அதை விட்டு போய்ட்டு சாம்பனியன் வந்துவிட்டு கோட்டில் இறக்கி போட்டு எங்களை என்ன அர்த்தம் அப்படின்னாரா அப்புறம் வீட்டுக்கு போயிட்டான் அப்படியே போனான் பாரத்தில் வருது அப்படி என்ன அர்த்தம் அவர்களுடைய கடமையை செய்யணும் அதான் ஜெயமூத்தி அச்சன்தான் சொல்கிற தேவராய் பிரமதித்தாய் தெளிந்தவர் தெளிய முன்னம் வாரமாக இருந்த தங்கள் வருடம் ஆச்சிரமன்னு சொன்ன பாரகாரியமானாலும் பலருக்கு உபகாரமாக நேரதா செய்வர் தீர்ந்து நிறைவிடார் ஜீவன் முத்துகின்றார் இலத்திலிருந்து ஞானமடைந்தவர்கள் இல தொழில் செய்யலாம் அப்புறம் துரோகத்திலிருந்து ஞானமடைந்தவர்கள் துகத்தை கடைபிடிக்கலாம் என்று சொல்லப்படும் பாரகாரியமானாலும் அதற்கு உபகாரமாக நேரதா செய்யவர் ஞானம் அடைத்து முதல்ல தொழில் செஞ்சிருக்காங்களோ அதை தொடரலாம் அதனால் பாவம் இல்லை அப்படின்றார் அந்த நிலையிலே எத்தொழில் செய்தாலும் கூட அவர்கள் ஞானிதான் சொல்றார் எத்தொழில்களும் செய்யினும் எண்ணொருளினால் என் பக்தர் பரமபதம் அடைந்துடுவர் தத்துவமும் வைத்து எனில் என சரணமாக தத்துவம் இந்த உண்மையெல்லாம் தெரிந்து பிரம்மஸ்வரூபத்திலேயே மனதை வைத்து எண்ணெய் சரணமாக முழு அடைக்கலாம் அதான் போன சரணாயுதுன்னு பெயர் நித்தமும் நிராசையை அடைந்து நினைவிருப்பார் நாள்தோறும் உலகப்பட்ட பொருள்களில் ஆசை இல்லாமல் நிராசி உடையவர்களாக என்னையே என்னையிலேயே ஆசையை வைத்து அவர்கள் என்னை தியானிப்பார்கள் அவர்களுக்கு நான் இணையனும் சொன்னார் அடங்கு மனநாய் பயனொன்றில் ஆசைப்படாதான் அளவற்ற விடங்கொள் வினைதல் செய்தாலும் வீடே எய்து மாதலினால் உடம்பு காணானல் யோகி உண்டான் வினையார் ஒருகாலும் இடும்பை அடையான் ஆசைப்பாடெல்லான் வினையை அடைந்திடுமாள் ஐம்பத்தாறாவது பாட்டு அடங்கு மனநாய் மன அடக்கம் இருக்கணும் அடங்கிய விருத்தியானின் அறிந்த பெண் சிறந்த மண்ணின் குழந்தையின் புது முன்முதம் குழந்தையின் கொள்கை போல அப்படின்னார் கையிடத்தில் ஆகவே மனம் அடக்கம் அடக்கம் இருக்கணும் அதுல அடங்கிய மனநாய் பயனொன்றில் ஆசைப்படாதான் கர்மங்கள் செய்யும்போது கர்ம செய்ய படத்தில் ஆசைக்கப்படாது அதுதான் நிஷ்காமன் பேர் அப்படி தள்ளிப்படுதான் திருப்தி அடைய வேண்டியதுதான் வேலை பார்த்தோம் ஒரு மாதம் என்ன பலனில் ஆசை இல்லை சம்பளம் வேணாம்னு சொன்னால் முடியுமா சம்பளம் வாங்கிக்க இப்போ வாங்கிட்டாக்க செலவு பண்ணலாம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சம்பளம் பத்திலையே எனக்கு கவலை நமக்கு ஈஸ்வரன் இந்த மாதம் தான் கொடுத்தார் சரி நீ கற்றுக்கணும் அதுதான் அங்கே பணம் பலனில் சிந்தனை இல்லாதன்னு அர்த்தம் அதான் பயனுள்ள ஆசைப்படாத ஆகவே கர்ம செய்து கர்ம படத்தை தியாகம் பண்றதுன்னா அது வசதி வாய்ப்பு இருந்தால் அப்படி செய்யலாம் இல்லைன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம் அல்ல திருப்பி அடையணும் அது ஆசையில் இருந்த அர்த்தம் அளவற்றல் வினைகள் செய்தாலும் அதாவது எல்லையில்லாத விடங்கொல்னா பாவகர்மம் பாவகர்மங்கள் செய்தாலும் செய்ய மாட்டாங்க அர்த்தம் அந்த உம் இருக்கு அறுதி பொருள் எகதியாசி செய்யலாம் ஞானம் வந்தவன் செய்ய மாட்டாங்க இப்ப செய்வாங்களான்னு சொன்னால் அப்புறம் அர்த்தம் பலப்பிராதம் செய்வாங்கனால கிடையாது அவன் உச்சப்பட்டு எதுவுமே செய்ய மாட்டான் காமாய் வந்தாலும் கணக்கில் போவோம்னா வராது ஒரு கால் வந்தாலும் நிலைக்கால் அப்படின்னு அர்த்தம் உணவனும் கொண்டே நின்றார் வெகுளி கணவையும் காத்து வருது முக்கியில தாண்டினா ஞானிகளுடைய கோபம் வராது ஒரு கால் வறுமையானால் வேகமாகதான் வரும் அது யாரும் சம்மந்தப்பட்டாலும் தப்ப முடியாதுங்கிறார் அதனால ஏகதேசான் பெண் அளவற்ற விடங்கொல் வினைகள் செய்தாலும் செய்ய மாட்டார்கள் அப்படி செய்தாலும் கூட வீடு எய்தும் அவளுக்கு முத்தி தான் கிடைக்க முடியாது வேறு நடத்தி போக மாட்டார்கள் அதனால் இருக்கின்ற காரணத்தால் உடம்பு காணா நல் ஜோனி இந்த சரீரமே அவள் திட்டுக்கு இல்லை அப்படி எப்படி இருப்பான் இது பிரம்மஸ்வரூபத்தில் எத்தனையோ சைரங்கள் இது ஒரு சைரம் இது சைரம் நான் அல்ல எனது அல்ல அப்படின்னா இங்கே உட்காந்துருக்கீங்க அப்போ நீங்கள்லாம் இந்த சைரத்துக்கு அன்னியமாக இருக்கீங்க இந்த மட பகுதி சாதனம் பர்மத்தில் இதன் சைரங்கள் தோட்டிக் கொண்டிருக்கின்றன அது போய் இந்த செயல் தோட்டிக்கொண்டிருக்கு ஆக இந்த சாதனத்துக்குள்ளே இந்த சைரங்கள் விவகாரங்கள் செய்து கொண்டு இதே போல உலகம்பூரா ஒரு ப்ரமம் சிறப்பு அதிஷ்டானமாக இருக்குது அதில் அத்தனை பேர்கள் விவகாரம் பண்ணுகிறார்கள் இதே போல் மூன்று உலகங்களும் அதிஷ்டானமாக இருக்கிற பிரம இருக்கு அதில் உள்ள பல்வேறு வகைப்பட்ட சேதங்கள் செயல்பட்டுதான் இருக்குது ஆகவே அவரது அச்சானு பிரமத்தில் எத்தனையோ சேரங்கள் கர்மானுசாரமோ எத்தனையோ நடந்துக்கிட்டு இருக்கு அதற்கெல்லாம் பெரும் எப்படி சாட்சியாக அப்படி போய் ரெண்டு அதிஷ்டான சேனும் பிரமம்தான் நானும் சாட்சியாக இருக்கிறேன் ஒரு பாவனை தான் இங்கே சொல்லப்படுது அதெல்லாம் அத்தியாச குலத்தினாலதான் வரும் அதனால தான் அந்த உடம்போ காணாமல் யோகி உண்டாம் வினையால் ஒரு காலம் கர்மானம் உண்டாகுகின்ற அந்த செயல்களிலே ஒரு காலமும் இடும்பை அடையான் அது அனுகூலமாக இருந்தாலும் சந்தோஷம் இல்லை பிரபலமாக இருந்தாலும் துக்கம் அடைய மாட்டான் சாபானம் உண்டு ஆசைப்பால் இல்லான் ஆசைகள் கிடையாது அப்போ பசி எடுத்தால் சாப்பிட மாட்டானா அப்படி என்ன சாப்பிடுவான் இன்றியமையா தேவைன்னு பெறுதுக்கு இன்றியமாக தேவை என்ன பசிக்கு சாப்பிட வேண்டியது மனதிலம் கழிக்க வேண்டியது இந்தியாமல் தேவை இப்படி தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அது இந்தியமாக தேவை அப்புறம் உடம்பு ஆரோக்கியத்துக்கு சில ஆதாரங்கள் தேவைப்படும் இந்தியாமல் தேவை குளிர் வெப்பத்தெடுதல் உலைகள் வேண்டியிருக்கு அது இந்தியமாக தேவை அந்தளவுக்குத்தான் அந்த தேவை இருக்கிறோம் இல்லையே அதற்கு மிஞ்சி ஆடம்பரமாகவோ மற்ற காரியங்களாகவோ எல்லாம் சேர்க்குறது இருக்க அது கூடாதுங்கிற அர்த்தம் அது ஆசை இல்லையான்னு அர்த்தம் ஆசைப்பாடு இல்லாமல் என்னையே அடைஞ்சிடும் அப்படி இருக்கிற வந்து என்னை அடைவான் மற்றவரை அடைய முடியாது அதனால இட்டால் தான் அங்கே பிடிக்கலாம் இல்லை அங்கே பிடிக்க முடியாது ஒரு காலம் ஒன்றால் தான் அழுது காலத்தில் ரெண்டு காலும் ஒரே ஊர்ந்தா போக முடியாது எங்கேயுமே போக முடியாது அதனால தான் பட்டற்ற ஆண் பட்டினை பற்றுக பட்டி விட இருக்கு இதை விடுறதுக்கு அங்கே பிடிக்க அங்கே விடலாம் அப்பற்றையும் பட்டி விடற்கு பற்றுக அதை பற்றி பிடிக்கிறது இது விடுறதுக்கு அதனால தான் பற்றுக்க பட்டற்றான் பட்டினை அப்பற்றே பட்டி விடற்கு பற்றுக்கிட்ட அங்கே படிக்கலாம் இங்கே பிடிக்கிறது அங்கே பிடிக்க முடியாது அதே எனக்கு வேணாம் இங்கேயே இருக்கலாமே அது ஏறி சாஸ்திரம் சொல்லுதோ இருக்கோ இல்லை கைலாசம் இருக்கோ பயன்பாரு ஏன் கண்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே சுகம் கிடையாது துக்கம் இருக்கு சுதுக்கம் கலந்துருது சுகம் வரும்போது அந்த எண்ணம் பொருந்தும் துக்கம் வரும்போது அட செத்து போனால் பரவாயில்லையுக்குறேன் இது கட்ட போது செத்தாக போதுன்னு இருக்குது அப்போ எங்கே போகிற செத்துக்கு போய் செத்து போனால் வேற உள்ளதானே போகணும் அப்போ அதுக்கு இப்போ புண்ணியை சம்பாதிச்சு வச்சுருக்கோம்லவா ஊருக்கு போகணும் ஊருக்கு போகிறான்னாக்க சாமான்லாம் ரெடி பண்ணி போகணும் இல்லை பணம் வேணும் சுணி வேணும் பொட்டி வேணும் பந்தோஸ் மணி தானே வெறுமனே கட்டணே போக முடியுமா காசு கேள்வி காசுக்கெல்லாம் சனியாசிலே போக மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு கிரச போக முடியும் ஆகவே இதெல்லாம் இனிமையாக அர்த்தம் ஆசைப்பாடு இல்லைனா அதுதான் அதனால எந்த ஆசையும் சாம்பிய ஆசை இல்லைங்கிறாங்க எல்லாம் தான் வேணும்னா இது தேவை இது இந்தியமா தேன்பா முடியாது வாழ்க்கை இல்லை அது சாகர வரைக்கும் தேவைப்படுது அதுக்கு மட்டும்தான் ஆசை இருக்க முடியாது அது கூட நிமித்தமாக பிராரத அனுசாரமாக ஆசையோடைய வேண்டும் வேண்டுமோ எனக்கு அடுத்த திருப்தி எனையே அடையலும் அப்போதான் என்னை அடையலாம் இல்லை அடைய முடியாதுங்கிறார் தொற்று வருதுடைத்து பெற்றொடமைந்த அருள் பேர பேரூரணைந்தே உற்ற கருமங்கள் வினை என்ன உரை செய்வார் கற்றவர்கள் வீடு கருதுகின்றார் ஈஸ்வரகையிலே பதினோராத்தியாயம் யோகாத்தியாயம் ஐம்பத்தி ஏழாவது பாட்டு முள் படல்கல்ல அந்த ஞானத்துக்குரிய லட்சணங்கள் குணாதிசியங்களை போய் சொன்னார் இத்தகைய குணங்கள் இருப்பவர்கள் எனக்கு இனியான் நல்லன் அப்படின்னார் இதே ஜீவனத்தில் லட்சணம் அதுதான் இப்படி குணங்களை சம்பாதிக்கணும் ஏற்கனவே உள்ள குணங்கள் எல்லாம் கெட்டுப்போன குணங்கள் தான் அதை போக்கி நல்ல குணங்கள் அந்த இடத்துல வைக்கணும் இதை அபியாசம் சாதனை அப்படிங்கிறது பயிற்சி இதில் வந்தால் இடம் காரணத்தோட அபியாசம் பண்ணணும் இது சாமானியம் வந்துடுறதில்லை இதுக்கான நிவிற்த்தி மார்க்கம் இருக்கணும் பிரவிறத்தி இருந்தாலும் கூட ஓரளவுக்கு குறைச்சிக்கிட்டு செய்யலாம் எல்லாம் முழு பிரவிறத்தி இருந்தால் இது வரப்போகிறதில்லை ஓரளவுக்காவது நிவிற்த்தி பண்ணிக்கணும் ஜனகராஜன் ராஜபார விழுந்தும் கூட சிரவணம் செய்து நிதித்தி ஆசனம் செய்யறதுக்கு ராஜ்ஜிய பாரங்களை மந்திரி முதலானது கொடுத்துட்டு தான் நிவர்த்தி ஆனது விசாரம் பண்ணி ஆனவன் சொல்லப்படுது சிவனமானும் பண்ணலாம் நித்தியாசனம் சமாதி நிலை கூட நிவர்த்தி மார்க்கம் தேவைப்படுது அதற்கு முதல்ல சிறுவனம் விவகாரங்கள் திசையில் அவர் செய்யலாம் விவகாரத்தை சொல்லிட்டு அந்த அப்படி விவகாரதில் சிவனமானாதிகள் செய்வதாக இருந்தாலும் கூட அப்புறம் வருடம் இல்லைன்னா அப்புறம் அது கடைசி கட்டம் இல்லை விவகாரத்தில் பண்ணலாம் ஆனாலும் அதற்கும் மனம் சம்மதிக்கணும் எவ்வாறுத்திலே ஈடுபடுற மனசு சமதிக்கிறதில்லை அதனால தானே ஆசிரமங்கள் எல்லாம் வேதனை பண்ணின்னு போச்சு பெரிய மனசு போதே வழியே ஒரு மணி நேரம் உட்கார்ந்து மனசே வரமாட்டேங்குது ம் ஒருபடி நியாயம் பேசுகிறாங்களோ ஒழிய சிரமணம் கிடையாது எந்த ஆசிரமங்களும் கிடையாது ராவிஷ்ணு மடத்திலேயும் கிடையாது அதான் அந்த அத்வைத சாஸ்திரம் படிக்கக்கூடிய அத்வைத மடங்கள்லேயும் கிடையாது அந்த நேரத்துக்கு எதாவது ஒருவன் பைக்குதான் இருப்பார் ரேடியோ வச்சு கேட்பாங்க டிவியும் பார்ப்பாங்க இது அவங்களுக்கு சுதர்மம் சுதர்மத்தை செய்ய வேண்டியது செய்யாமல் பரதர்மம் செய்கிறாங்கன்னா அது பாவம்னா சொல்லப்படுது ஆகவே சுதர்மத்தை செய்ய வேண்டும் ஆசிரமங்கள்ல அதெல்லாம் போச்சு பரதர்மன் செய்கிறாங்க இளக்கார்கள் அவர்கள் அப்படித்தான் சுதர்மத்தை செய்து கொண்டு இந்த ஞான மார்க்கத்துக்கும் தயார் ஆகணும் அவர்களும் செய்வதில்லை ஏதோ இங்கே ஒரு புண்ணியம் இருக்குது இந்த ஆசிரமத்தில் நடக்குது இது பெரும் புண்ணியம்தான் ஜென்மன் தொடர்ச்சி தான் இல்லை என்ன வேறு எங்கேயும் நடக்க போகிறதில்லை ஆகவே தீய புண்ணியத்தை இறைவன் கொடுத்துருக்காரன் சொன்னால் அது கொஞ்சமும் சேர்ந்த நிஷ்காமண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் ஆகவே இதற்கு நாம் எல்லாம் ஒரு பெரும்புணி செஞ்சிருக்கோன்னு நினச்சிக்கணும் இது சமையா வந்துறதில்லை நிர்வாகம் எப்படி இருந்தாலும் கூட வருமானலாம் குறைஞ்சு போச்சு நிர்வாகத்துக்கு இருந்தாலும் கூட சிரவணத்துக்கு தடையில்லை அது நடக்குது அப்படி சிரவணம் பண்ண பிறகுதான் மரணம் அப்புறம்தான் நீத்தியாசனம் அப்புறம்தான் விசாரம் அப்புறம்தான் ஞானம் சமாதிகள் இப்படி படிக்கிறவங்கள் ஆரம்ப பள்ளியாக சிரவணமே இல்லாமல் போனால் என்ன பண்ணுறது அப்புறம் மேல்நிலை கல்லூரி படிப்பெல்லாம் எப்படி கிடைக்கும் ஆகவே இத்தகைய நிலையில் இந்த ஈஸ்வரக்கீதையானது நமக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைத்ததுன்னா அப்போ வரும் புள்ளி அர்த்தம் ஆகவே இப்போது இந்த குணங்களை மாற்றி அமைக்கிறதுக்காக சொல்லப்பட்டது இயற்கையோ உள்ள படை குணங்கள் மாற்றி அமைக்கணும் ராகத்வேஷ காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம் ஈரிசை டம்பம் அசூசை தர்ப்பம் அகங்காரம் சொல்லக்கூடிய இதெல்லாம் பதிமூணு குணங்கள் எல்லாம் சேத்தையும் ராகத்வேசெல்லதை அடக்கம் இதை மாற்றி அமைக்கணும் எதிரடி எண்ணங்களை பழகணும் அன்பு பண்பு பொறுமை தைரியம் உதாசீனம் சமபாவனை மைத்திரி கருணை முதல் உபேட்சை இப்படிப்பட்ட குணங்களையெல்லாம் பழகணும் இதில் சொல்லப்பட்ட குணங்கள் எல்லாம் பழகலைன்னு சொன்னாக்க ஞானமார்க்கத்துக்கு தகுதி உள்ளவர்கள் ஆக மாட்டார்கள் ஆகவே ஞான மார்க்கத்துக்கு நல்ல குணங்களை கட்டாயம் பழகி ஆகணும் அவங்க நான் என்னால் வந்துருல்ல கூட பழக வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டு முயற்சியாக செய்யணும் அவர் முயற்சி செய்யலைன்னு வருமா உலகத்திலே எதுவுமே முயற்சியெல்லாம் நடக்காது மற்ற காரியம் கூட முயற்சியாக தான் செய்கிறாங்க நல்ல காரிய முயற்சியாக தான் செய்யணும் சகல முயற்சினால தான் காரியம் சித்திகரித்தோடைய முயற்சியெல்லாம் அந்த காரம் நடக்காது முயற்சி திருவனையாக்கும் முயற்சியின் இன்னும் வீட்டிடம் பண்ணார் ஆகவே முயற்சி மிக முக்கியம் அந்த ஆழ்வியோடைய வச்சார் ஆகவே இந்த குணங்களை சம்பாதிக்க வேண்டும் என்பது சாசனோட கருத்து நிலையை சொன்ன பிறகிய போது சுற்றுவரும் துவந்துவம் மயக் அவை தொடைத்து நம்மை பல ஜென்மங்களால் ப பறவை அதாவது தொடர்ந்து வருகின்ற துவந்துனா இரட்டைகள்லாம் அர்த்தம் என்ன தீத உஷ்ணங்கள் நன்மை தீமைகள் பாவியங்கள் அல்லது இன்னும் கடுதல்கள் நல்லதுகள் இப்படி எத்தனை இதெல்லாம் துவந்தம்னு இரட்டைகள் இவைகளிலே மயக்கம் இருக்கு எல்லாத்திலையும் மயக்கம் இருக்கு இது நல்லது அது நல்லது என்று மயக்கம் இருக்கு அவை துடைத்து அதனை விசாலத்தினாலே மாற்றி அமைக்கணும் பெற்றதோடு அமைந்து இதான் எங்க எந்த சாஸ்திரத்திலையும் பெரும்பாலும் சொல்றதுதான் கர்மானுசாரம் கருத்து திருப்தி வரணும் அது மனசுக்கு திருப்தி படுத்தணும் ஆரம்பத்தில் வந்துடாது எதனாலே கர்மாண்டம் கிடைக்கல தான் நமக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சமான சொல்லும் அந்த மனசுக்கு அப்படி அமைந்து என் அருள் தேர்வு உர நினைந்து என்னுடைய அருளை அடைவதற்காக அவர்கள் தீவிரமாக பக்தி செய்து செய்வேணும் உற்ற கர்மங்கள் வினை என்ன உரை செய்வார் நமக்கு பொருந்துகின்ற புண்ணியபாவகர்மங்கள் அதன் பலனாகிய சுக்கங்கள் இதெல்லாம் பிராரத்தவனேன்னு நினைக்கணும் அவள் அவன் அது நீங்கள் எதாவது வரும் அப்படி வரும்போது இதற்கு காரணமாக இருக்க நம்முடைய பிரார்த்தன்னு தவிர அவருக்கு நிமித்த காரணமும் தவிர வேறு கிடையாது தபால்காரன் போட்டு வந்து கொடுத்தான் மணியாரர் இன்றைக்கு ஐநூறுரூவா மணியாரம் கொடுத்தான் சந்தோஷம் வாங்கிக்கிட்டோம் ஆஹா இந்த அப்போ அவனுக்கு அஞ்சுருவா வச்சுக்கான் இனிமேல் தினமும் இன்னும் கொண்டு கொடுத்துருன்னா கொடுத்துவானா அஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாய் கொடுப்பானா அது கரும என்ன கொடுத்த அவ்வளோதான் மறுநாளைக்கு உங்கள் அப்பா செத்து போட்டாலும் தந்தி வந்தது ஏன்பா இதை கொண்டு வந்து கொடுக்குறீங்க எங்கள் அப்பா செத்தி வரலான்னு அவனு துக்கப்பட்ட முடியுமா அவன் என்ன பண்ணுவான் தபால்கார அங்கே வர்றது கொடுக்கறதுதான் அவன் வேலையா அவன் முதல் நாள் சந்தோஷப்பட்ட அவனே ரெண்டு நாள் துக்கப்படுறான் இந்த துக்க செய்தியை கொண்டு கொடுக்குறீங்க இன்னும் யார் ஊருக்கு போவாங்க எங்கள் அப்பாவே போய் பம்பால் இருக்கார் நம்ம பார்த்து வர்றத முடியுமா சரி போடலாம் வெளிப்படுவான் இது எல்லாம் பெரிய சிக்கலாக போச்சு ஏன் துக்கப்பட்டா அது அவனா காரணம் யார் காரணம் அவன் தான் அவங்க தான் காரணம் எவன் துக்கப்படுறானே அவன் அவன் தான் காரணம் இல்லையா கபால்காரன் காரணம் ஆக முடியுமா ஒருபோதும் ஆக முடியும் நான் நாம நிலைக்கு கபால்காரன் தான் காரணம் நினைக்கிறான் அஞ்சானத்தில் இந்த பயில் எத்திரி ரூபா கொடுத்தான் அப்பா தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறானே போய் சொல்கிறான் அவன் என்னமோ ஒரு காதில் கொண்டு வந்து தந்தி அனுச்சி என்ன ஐநம் பண்ற என் பாத்தீங்களா அப்படி சண்டைக்கு போனான் வேற ஒத்துக்குவாங்களா அவன் சண்டைக்கு போக முடியுமா அப்படி போலந்தான் நம்முடைய அஞ்ஞான காலத்துல வாழ்க்கை யாராவது நல்லா செஞ்சா ஆகாலும் புகழ்வோம் செஞ்சா அவனும் துட்டுறான் திட்டம் அவன் திட்டுவதற்குரியவன அல்ல அவன் மூலமா நடக்குது தபாலுக்கான திட்ட முடியுமா அடிக்க முடியுமா இந்த மாதிரி நீ ஏதோ ஒரு காய் கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்போ தெரிஞ்சுப்போம் சொல்லுறேன் ஐயோக்கே பையில இப்படி என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னாக்கா அப்புறம் இவன் ஜெயிலு தான் போகணும் அதே போல தான் எவனால் நம்ம கஷ்டம் கொடுத்தான்னா எனக்கு கஷ்டம் கொடுத்த நீ தான் அண்ணன் உடதுக்கிறேன் பாதைச்சாக்கா இவனும் ஜெயிலு தான் போகணும் இது அப்படி ஜெயிலுக்கு போகிறதால காரணம் இப்படி என்ன செய்யணும் சரி அவன் மூலமாக நமக்கு நம்முடைய பாவகர்மம் செயல்படுது நம்ம அடைஞ்சுக்க வேண்டியதுதான் இவன் என்ன அப்படிப்பட்ட ஒரு பாவனை வளர்த்தினா தான் அதுதான் சற்சங்க சகாசலாக வந்த குணங்களுடைய மாற்றம்னு அர்த்தம் என்னென்ன கிடையே கிடையாது அதுதான் சொல்வார் உற்ற கருமங்கள் வினை என்ன உரை செய்வார் அவர் தான் கற்றவர்கள் அது விவேகல் வேதாந்திகள் சொல்வார் அதனால் என்ன லாபம் வீடு அது எனவே கருதுகின்றார் இப்படி அபியாச பலம் செய்தால் தான் முத்தி கிடைக்குமாறு நினைக்கிறார்கள் ஆகவே இவே ஒரு லட்சணம் இப்படி என்னையே நினைந்து என்னை பணிந்தனே அருச்சித்தன் தன்னையே அறிந்தவான் என்னை சாரான் பின்னியாகும் அப்பெருந்தது இருந்திடந்த நீலன் வேண்டுவது செய்குவனா இந்த பாட்டில் அவர் எனக்கு பக்தன் இனியன் என்று சொல்லிட்டு வந்தோடு நிற்காமல் அவனுக்கு நான் சேவை செய்வேன் அப்படிங்கிற என்னையே நினைந்து புறப்பொருள்களை நினைக்கலாம் நினைக்கூடாது இல்லை அது விவகார காலங்களில் ஜீவனோபாயத்துக்காக நினைக்கிறதோட நிறுத்திட்டு பிறகு மற்ற நேரங்கள் எல்லாம் என்னையே சிந்தித்து என்னை பணிந்து என்னை திரிகரணத்தினாலே பணிவு செய்து மனோ வாக்காயம் மனிதனாலே தியானம் செய்து ம் செய்து கா நமஸ்காரங்கள் செய்த இருப்பவன் என்னை அடிச்சித்து அதே என்னை வழிபாடு செய்து என்னையே அறிந்தவன் என்னையே முழுமையாக தெரிந்து கொண்டவன் எனையென்றையே சாரான் எடுத்தவரை எங்கும் போகமாட்டான் இதான் படித்த முடிவு பின் யாதும் அப்பெருந்தகை இருந்திடும் நெல் அப்படிப்பட்டவன் பெருந்தகை நான் சொல்கிறேன் அவரிடத்தில் எனக்கு என்ன வேலைன்னு சொன்னாக்க அவனை என் சென்னியால் சுமந்து அவருக்கு வேண்டுவது செய்வோனால் என் தலைவில் அவனை சுமந்து அவருக்கு வேண்டிய சேவைகளை செய்வேன் இது புராணங்களில் ஏராளமாக வரும் அண்ணன் கூட சொன்னது காவேரியில தண்ணி போகும்போது பிரசவ யாதனை பட்டு இருந்தால் பக்தை அதுக்கு சிவருமானே போய் தாயாக பாவித்து வேலம் கொண்டு சேவனாக சொல்லக்கூடாது தாயானவள் போக முடியாமல் காவலில் தண்ணியான போகலை இப்போ ரெண்டு நாள் கட்டதான் தண்ணி வந்துடுச்சு அப்புறம் அம்மா போனது அந்த அம்மா செஞ்சு அம்மா போயிடுச்சு போன பிறகு ஊருக்கு போகிறேன் போனால் வந்துட்டேன் ஏன்னா இப்போ தான் வர்றேன் ஊருக்கு எங்கே போகிறேன் என்ன இப்போ தான் வந்தியா ரெண்டு நாளாக பார்த்துட்டு எனக்கு எல்லாம் சௌகரியம் பண்ணிட்டு இப்போ நல்லா இருக்கேன் தாயம் செய்ய நல்லா தான் இருக்கேன் நீ தானே செஞ்ச அப்படின்னா தான் நானாக செஞ்சேன் என்ன ரொம்ப இருக்கு நான் ஆத்திர தண்ணி இடம் கொடுக்கலன்னு படகாரம் ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ உட்காந்துட்டு அழுகிட்டு இருந்தேன் என்னாச்சோ ஏதாச்சோன்னு இப்படி சொல்கிறியே அப்படின்னு சொன்ன அந்த அம்மாவுக்கு யோசனை தான் ஓ இது நம்மளுடைய உபாசனா தெய்வமாகிய சீரமானியே வந்து நமக்கு சேவன் இருக்கார் நினைந்து ஆனந்த கண்ணீர் விட்டதான் அதனால தான் திருச்சியில் மணக்கொண்டிருக்கிற சாமி தாயும் மாணாரும் பேர் வந்தது தாயார் பாருங்க ஏன் பக்தர்களுக்குக்காக பணிவிடை செய்வாராம் என்ன பணிவிட பாருங்க பிரசாதனை தாயார் இருந்து சேவை பண்ணியிருக்காருன்னா எப்படி இருக்கும் பாருங்க எவ்வளவு அந்த பக்தியிலே முதிர்ச்சி இருந்தால் செய்வாங்க சும்மா வந்துடுமா செய்வா வந்துடுவாரு வர மாட்டார் கூட்ட கூட வர மாட்டேன் ஒரே பண்ணலாமா சொல்லுங்க தாய்மாரன் பேர் அப்படிப்பட்ட ஒரு பக்தி மார்க்க தீவிரமாக இருக்கு அது ஏதோ ஞான மார்க்க அப்படித்தான் சகலத்திலையும் என் யார் பிரிவி வைக்கிறாள் என்னை பேரு வேறு எதையும் ஒரு லட்சியமாக கருதில்லையோ அவளுக்கு நான் எந்த சமயத்திலும் சேவை தயாரா இருக்கிறேன் ஞான மார்க்கத்திலும் உள்ள இறைவனுக்குள்ள தொடர்புக்கு நம்முடைய மனதில் ஒருத்தனைய அவர் என்ன பண்ணுவாரு ஒருத்தனாவது வருவாரு ராம சொல்லுவார் பத்து அடி போனாங்கன்னா நூறு அடி வருவாராம் நம்ம பத்து அடி பின்ன போனா நூறு அடி பின்னால் போயிடுவாராம் அப்படிங்கிறார் நம்ம இருக்கிற விஷயம் இல்ல பிள்ளைகள்